ஹதீஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹோங் அவர்கள் கூறியதாவது நான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடனும் அபுபக்கர் அலி அல்லாஹோங் அவர்கள் உமர் அலி அல்லாஹோங் அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹோங் அவர்கள் ஆகியோருடனும் நோன்பு பெருநாள் தொழுகையில் பங்கெடுத்துள்ளேன் உரை நிகழ்த்துவதற்கு முன் தொழுகை நடத்துபவர்களாக அவர்கள் இருந்தனர் அதன் பிறகே உரை நிகழ்த்துவார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள் அவர்கள் மக்களை தம் கைகளால் அமர செய்தது இன்றும் நான் பார்ப்பது போல் உள்ளது பிறகு ஆண்களை வரிசையினோட பிளந்து கொண்டு புறப்பட்டு பிலாலுடன் பெண்கள் பகுதிக்கு சென்றார்கள் நபியை உம்மிடம் உண்மையினான பெண்கள் உறுதிமொழி எடுக்க என்ற அறுபதாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தை ஊதினார்கள் ஓதி முடித்துவிட்டு இந்த உறுதிமொழியில் நீங்கள் நிலையாக இருப்பீர்களா என்று கேட்டார்கள் எவரும் விடை அளிக்கவில்லை ஒரு பெண் மட்டும் ஆம் என்றார் அவர் யாரென்று அறிவிப்பாளர் ஹசன் அவர்களுக்கு தெரியவில்லை பிலால் தமது ஆடை ஏந்தினார் வாருங்கள் என் தந்தையும் என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று பிலால் கூறினார் மோதிரங்களையும் மெட்டிகளையும் பிலாலின் ஆடையில் அப்பெண்கள் போடலாயினர்